தேர்தல்கள் பற்றி மார்க்ஸும் எங்கெல்சும் தீபா கணேசன் இன்று இந்திய சமூகத்தில் அதிகரித்து வரும் அனைத்து வகையான அரசியல் பொருளாதார சமூக கலாச்சார சிக்கல்களை இன்றைய அரசியலை அவதானிக்கும் ஒவ்வொருவருமே எதிர்நோக்கி வருகின்றனர் ஓர் எதிர்க்கட்சியின் வேலை என்பது ஆளும் கட்சியின் அனைத்து நடவடிக்கைகளையும் குறை கூறுவது மட்டுமே மாறாக கம்யூனிஸ்ட் இயக்கம் சுயமாக பரிசீலித்து நாட்டை எதிர்நோக்கி வரும் பிரச்சினைகளை எதிர்கொள்வதற்கான தனது செயல்பாட்டிற்கான அணுகுமுறையை உருவாக்கிக் கொள்ள வேண்டியது அவசியமாகும் தொழிற்புரட்சி தலையெடுத்த காலத்தில் ஒன்றன் ஒன்றாக வெளிவந்த எண்ணற்ற பிரச்சினைகளை மார்க்சிய ஆசான்கள் அன்று எதிர்கொண்டார் இன்றைக்கு தலையெடுத்துள்ள செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பம் போன்ற இன்றைய கால நாம் சந்திக்கின்ற சந்திக்கவிருக்கும் பிரச்சினைகளும் கணக்கில் அடங்காதவையே அவ்வகையில் இந்த ஆண்டு மே மாதம் நடைபெற்ற இந்திய நாடாளுமன்ற தேர்தலுக்கு பிறகு நாட்டில் உருவாகியுள்ள கடினமானதொரு சூழ்நிலை மார்க்சிய ஆதரவாளர்கள் மத்தியில் பலபெரும் பெரும் கேள்விகளை எழுப்பியுள்ளது உலகின் பல நாடுகளைப் போன்றே இந்தியாவும் வலதுசாரி பாதையை நோக்கி திரும்பியுள்ளதா என்ற கேள்வியும் நம்மிடையே எழுந்துள்ளது இத்தகைய பின்னணியில் அரசு நாடாளுமன்றம் தேர்தல் ஆகியவை குறித்தும் ஒரு தொழிலாளி வர்க்க கட்சியின் இலக்குகள் பற்றியும் மார்க்ஸ் ஏங்கல்ஸ் ஆகியோரின் சீரிய கருத்துகள் இந்த விஷயத்தில் தற்கால நடப்புகளை ஆய்வு செய்வதற்கு வழிகாட்டுகின்றன ஒரு வர்க்கம் என்ற வகையில் அதன் அளவு எவ்வளவு சிறியதாக இருப்பினும் சரி அதன் வளர்ச்சி எவ்வளவு குறைவாக இருந்தபோதிலும் போதிலும் சரி பாட்டாளி வர்க்கம் தன்னை முதலில் ஓர் அமைப்பாகவும் பின்னர் ஓர் அரசியல் கட்சியாகவும் அணிதிரட்டி கொள்ள வேண்டும் என்று பாட்டாளி வர்க்கத்தின் வரலாற்று சிறப்புமிக்க பாத்திரம் குறித்து உறுதிபட எடுத்துக்கூறியது மார்க்ஸ் ஏங்கல்சன் கம்யூனிஸ்ட் அறிக்கை ஆயிரத்தி எட்நூத்தி ஆண்டில் ஜெர்மனியில் உருவான கிளர்ச்சிக்கு பிந்தைய சூழலில் ஒரு நாடாளுமன்றம் உருவாகும் வாய்ப்பு இருக்குமானால் தொழிலாளர்களின் கட்சி தன் வேட்பாளர்களை முன்னிறுத்த வேண்டுமென்றும் அக்கட்சியின் தனிப்பட்ட நடவடிக்கையின் மூலம் வெற்றி பெறும் ஒரு வேட்பாளர்களின் இருப்பு அத்தகைய அவையில் மிக முக்கியமானதாகும் என்றும் ஜெர்மன் தொழிலாளர் கட்சியின் மத்திய குழுவிற்கு மார்க்ஸ் அறிவுரை வழங்கியிருந்தார் ஜெர்மனியில் புரட்சிகர சூழ்நிலை தனிந்த நிலையில் மார்க்சின் இந்த ஆயிரத்தி எட்நூற்றி நாற்பத்தி எட்டு மார்ச் மாத கடிதம் கட்சியின் பொது கவனத்திற்கு வைக்கப்படவில்லை என்றபோதிலும் ஜெர்மனியில் முதலாவது வெகுஜன சோசியலிச தொழிலாளர் கட்சி உருவாக்கப்படுவதையும் தனது வர்க்க நலன்களை முன்னெடுத்து செல்ல ஜெர்மன் நாடாளுமன்றத்தை அது பயன்படுத்திக் கொள்வதையும் மார்க்ஸ் ஏங்கல்ஸ் ஆகியோரால் தங்கள் வாழ்நாளிலேயே காண முடிந்தது அதைபோன்றே அன்றைய ஜெர்மானிய சமூக ஜனநாயக கட்சியின் தலைவரும் புரட்சிகர கோட்பாடுகளை திருத்தி செயல்பட்டு வந்தவரும் நாடாளுமன்ற வாதத்தில் மூழ்கிப் போனவருமான பென்ஸ்டைன் போன்றவர்களின் சந்தர்ப்பவாத போக்கை எதிர்த்து மார்க்சும் ஏங்கல்சும் தங்கள் கருத்துக்களை சுட்டி காட்டுகையில் நவீன சமூக புரட்சியின் மிக உந்து சக்தியாக விளங்கும் முதலாளி வர்க்கத்துக்கும் பாட்டாளி வர்க்கத்துக்கும் இடையிலான வர்க்க போராட்டத்தை இயக்கத்திலிருந்து ஒருபோதும் அகற்றலாகாது தொழிலாளி வர்க்கம் தனது சொந்த வர்க்க போராட்டத்தின் மூலமாகவே தனது வர்க்கத்தின் விடுதலையை வென்றடைய முடியும் என்பதையும் அவர்கள் ஆழமாக வலியுறுத்தினர் ஜெர்மனியில் ஆயிரத்தி எட்நூத்தி எழுபத்தி ஒன்றில் வலிவு பெற்ற பிஸ்மாகின் ஆட்சி காலத்தில் ஆயிரத்தி எட்நூத்தி எழுபத்தி எட்டு முதல் ஆயிரத்தி எட்நூத்தி தொண்ணூத்தி ஆயிரத்தி எட்நூத்தி எண்பத்தி நான்கில் ஐந்து லட்சம் வாக்குகளை பெற்றிருந்த ஜெர்மன் தொழிலாளர் கட்சியின் செல்வாக்கு ஆயிரத்தி எட்ணூத்தி தொன்னூறில் இரண்டு மடங்கானது அது மீண்டும் ஆயிரத்தி எட்நூத்தி தொன்னூற்றி எட்டில் மேலும் இரண்டு உயர்ந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அக்கட்சி நாற்பது லட்சத்திற்கும் மேற்பட்ட வாக்குகளை பெற்றது இந்த பின்னணியில் கட்சியின் வளர்ச்சியை சுட்டிக்காட்டிய ஏங்கல்ஸ் பிரான்சில் வர்க்க போராட்டங்கள் என்ற மார்க்சின் நூலுக்கு ஆயிரத்தி எட்நூத்தி தொன்னூற்றி ஐந்தில் எழுதிய முன்னுரையில் ஜெர்மன் நாடாளுமன்றத்தை பயன்படுத்துவதன் முக்கியத்துவம் குறித்து கீழ்கண்டவாறு குறிப்பிட்டிருந்தார் அனைவருக்குமான வாக்குரிமை என்பது வேறெந்த பயனையும் அளிக்கவில்லை என்றாலும் ஒவ்வொரு மூன்றாண்டுகளுக்கும் நமது ஆதரவாளர்களின் எண்ணிக்கையை கணக்கெடுக்க நமக்கு வாய்ப்பளிக்கிறது தொடர்ச்சியாகவும் துரிதமாகவும் நமக்கு அதிகரித்து வரும் ஆதரவு என்பது நமது வெற்றியை உறுதிப்படுத்தும் அதே நேரத்தில் நம் எதிரிகளுக்கு கலக்கத்தையும் ஏற்படுத்துகிறது அவ்வகையில் பிரச்சாரத்திற்கான ஒரு கருவியாகவும் அது மாறுகிறது நமது சொந்த வலிமையையும் நம்மை எதிர்க்கும் அனைத்து கட்சிகளின் வலிமையையும் அது நமக்கு உணர்த்துவதோடு நம்மை விட்டு விலகி நிற்கும் விரிவான பகுதி மக்களிடையே தேர்தல் நேரத்தில் சென்று நமது கருத்துக்களை பரப்புவதற்கான வாய்ப்பையும் இவை நமக்கு வழங்குகின்றன நாடாளுமன்றத்தில் நமது உறுப்பினர்கள் மக்களின் பிரச்சனைகளை பேசுவது போலவே நமக்கு எதிரான தாக்குதல்கள் குறித்தும் மக்களிடையே உறக்க பேச முடிகிறது நமது பொது கூட்டங்கள் பத்திரிகைகள் ஆகியவற்றின் மூலமாக மக்களிடம் நாம் பேசுவதை விட மேலும் அதிகமான சுதந்திரத்துடன் நம்மால் பேச முடிகிறது இந்த விஷயத்தில் நாடாளுமன்றத்திலும் பொது வெளியிலும் சோசியலிச கருத்தோட்டங்களுக்கு எதிரான சட்டங்கள் பயனற்றவை என்பதை நம்மால் தொடர்ந்து நிரூபிக்கவும் முடிந்துள்ளது எனினும் இத்தகைய தேர்தல் வெற்றிகளின் விளைவாக கட்சியின் நீண்டகால இலக்குகளை கட்சித் தலைவர்கள் ஒதுக்கித் தள்ளும் போக்கை மேற்கொள்வதை உணர்ந்து கொண்ட ஏங்கல்ஸ் ஜெர்மன் சமூக ஜனநாயக கட்சியில் தலையெடுத்துள்ள இந்த போக்கிற்கு எதிராகவும் குரல் கொடுத்தார் ஆயிரத்தி எட்ணூத்தி ஆண்டின் கட்சி திட்டத்திற்கான நகல் குறித்த தனது விமர்சனத்தில் இதை சுட்டிக்காட்டிய ஏங்கல்ஸ் இத்தகைய சந்தர்ப்பவாதம் மிகவும் அபாயகரமானது என்றும் குறிப்பிட்டார் ஆயிரத்தி எட்ணூத்தி எழுபத்தி ஒன்றாம் ஆண்டில் பிரெஞ்சு பாட்டாளி வர்க்கம் மிக குறுகிய காலத்திற்கு பாரிஸ் நகரை கைப்பற்றியிருந்த போதிலும் இறுதியில் பெரும் அழிவுக்கு வழிவகுத்த பாரிஸ் கம்யூன் நிகழ்வில் கிடைத்த அனுபவத்தை கணக்கில் கொண்ட மார்க்சும் ஏங்கல்சும் கம்யூனிஸ்ட் அறிக்கையில் ஒரே ஒரு முக்கிய திருத்தத்தை மேற்கொண்டனர் ஏற்கனவே நடைமுறையில் இருக்கும் அரசு இயந்திரத்தை தனக்கு ஆதரவாகவும் தனது நோக்கங்களுக்காகவும் பாட்டாளி வர்க்கத்தால் பயன்படுத்த இயலாது பொருளாதார ரீதியாக வலிமை மிக்க ஆளும் வர்க்கத்தின் ஆட்சியை நிலைநிறுத்தும் வகையில் உருவாக்கப்பட்ட அரசை புதியதொரு சோசியலிச சமூகத்தை படைக்க விழையும் தொழிலாளர்கள் கையில் எடுத்து அப்படியே பயன்படுத்தி கொண்டு முடியாது என்றும் அவர்கள் குறிப்பிட்டனர் மக்கள் பிரதிநிதிகளை கொண்ட நவீன அரசு என்பது கூலி உழைப்பை மூலதனம் பயன்படுத்தி கொள்வதற்கான ஒரு கருவியே என குடும்பம் தனிச்சொத்து அரசு ஆகியவற்றின் தோற்றம் என்ற தனது நூலில் குறிப்பிடும் ஏங்கல்ஸ் அனைவருக்குமான வாக்குரிமை என்பது தொழிலாளி வர்க்கம் எந்த அளவிற்கு முதிர்ச்சி அடைந்துள்ளது என்பதை காட்டும் ஒரு அளவுமானியே ஆகும் நவீன உலகில் அதுவே போதுமானது பொதுமக்களின் கருத்தை வெளிப்படுத்தும் இந்த அளவுமானி தொழிலாளர்களிடையே கொதிநிலை அதிகரித்துள்ளதை சுட்டி அவர்களும் சரி முதலாளிகளும் சரி தாங்கள் எங்கே நிற்கிறோம் என்பதை உணர்ந்து கொள்வார்கள் என்றும் விரிவாக எடுத்துரைத்துள்ளார் மார்க்சி ஆசான்களின் தெளிவான இந்த கருத்துக்களை உள்வாங்கி தொழிலாளி வர்க்கத்தின் வலிமையை அதிகரிக்கும் வகையிலான வர்க்க போராட்டங்களை மேலும் தீவிரப்படுத்தும் கடமையை மேற்கொள்வதே இன்றைய தேவையாகும் அதே நேரத்தில் சோசியலிச சமூகம் குறித்த சிந்தனையை பெரும்பகுதி உழைக்கும் மக்கள் மத்தியில் கொண்டு செல்வதற்கான அனைத்து வகையான வாய்ப்புகளையும் பயன்படுத்தி கொள்ள வேண்டும் என்ற ஆசான்களின் அறிவுரையையும் நாம் முழுமையாக கையகப்படுத்திக் கொள்ள வேண்டிய அவசியமும் உள்ளது கம்யூனிஸ்ட் அறிக்கை வெளியாகி நூத்தி எழுபது ஆண்டுகளுக்கு பிறகும் கூட உலகெங்கிலும் பல்வேறு பரிசோதனைகளுக்கும் சோதனைகளுக்கும் பிறகும் கூட சமூகத்தின் அவலங்களுக்கான மா மருந்தாக கருத்தாக்கம் செயலுக்குமிக்கதொரு தத்துவமாக இன்றளவும் தொடர்ந்து நீடித்து வருகிறது கம்யூனிஸ்ட் அறிக்கை வெளியாகி நூத்தி ஆண்டுகளுக்கு பிறகும் கூட உலகெங்கிலும் பல்வேறு பரிசோதனைகளுக்கும் சோதனைகளுக்கும் பிறகும் கூட சமூகத்தின் அவலங்களுக்கான மா சோசியலிச கருத்தாக்கம் செயலூக்கம் மிக்கதொரு தத்துவமாக இன்றளவும் தொடர்ந்து நீடித்து வருகிறது சமகால பிரச்சனைகளை இணையற்ற உத்வேகத்துடன் எதிர்கொண்ட மார்க்சும் ஏங்கல்சும் வழங்கியுள்ள அறிவுரைகள் நமக்கு உரிய வழிகாட்டும் கலங்கரை விளக்கங்கள் என்பதை உணர்ந்து செயல்படுவதே இக்கால தேவையாகும்